அந்த கருத்தை முதல் முதல் எண்ணிய பெருமை அதுபோல இந்த அவையடக்கத்தை வருகின்ற பொழுது வேணும் பெருமான் அவையடக்கம் சொல்லுகிறார் இதற்கு முன்னே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவில் நினைவு கூற வேண்டும் நான்கு பாடல்கள் தான் நமக்கு இதற்கு முன்னே அமைந்திருக்கின்றன நினைவு கூற முடிந்தது ஒன்று நடராஜ பெருமானுக்கு வணக்கம் கூறுவது அது முதல் இரண்டு பாடகர் முதல் இரண்டு பாடகல் அடுத்த மூன்றாவது பாடலிலே மூத்த பிள்ளையாராக இருக்கிற விநாயகருக்கு வணக்கம் சொல்லப்பட்டு மூன்றாவது பாடல் நான்காவது பாடல் இந்த திருக்கூட்டம் சனிச்சிறப்பு இவருக்கு இந்த நூலை கேட்கின்ற அவை புனிதர் பேரவை இந்த புனித பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்வதாக என்று கேட்கின்ற அவைக்கு வாழ்த்து கூறி முடித்தார் இப்படியான ஒரு அமைப்பிலே இதுவரை நாம் செய்ய நினைவு நான்கு தான் கடவுள் வணக்கம் ஒண்ணு ஆகிய இரண்டு செய்தி அப்படி அமைத்து விட இந்த இரு செய்திகளுக்கு பிறையே நமக்கு அவையடக்கம் கூறுகிறார் கேட்கிறார் ரொம்ப அருமையான அமைப்பு அளவில் அளவில கூறுகேன் நான் எடுத்துக்கொண்ட அறிவளுடைய அறிவா அளவில் பெருமை உடையவர்கள் எல்லைக்குட்பட்ட பெருமை உடையவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவர்கள் இந்த பெருமை பெருமைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு பெருமை என்பதற்கு அடிப்படையான நிலைக்களம் என்ன எந்த ஒன்றினால் பெருமை வரும் என்று எண்ணணும் அப்பதான் அந்த அளவில் பெருமையை நாம் எண்ண முடியும் அதை நம்முடைய அருமையாக திருக்குறள் எண்ணி அவருடைய அந்த நூற்றி அதிகாரங்களிலே பெருமை என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த பெருமை எண்ணுகின்ற நான் அடிக்கடி சொல்லுவது போல ஒரே எழுது வந்த பரிமையகர் மிக அழகாக பின்வருகின்ற கருத்துக்களை தொகுத்து வருகிறது என்பதை பெருமை பெருமைங்கிற பெருமை எப்படி திருவள்ளுவர் சொன்னதுதான் தொகுத்து சொன்ன பெருமை நமக்கு பெருமைதான் தொகுத்து சொன்னதுதான் எல்லும் பனிவா இருக்கணும் பணிவா இருக்கணும் அது பெருமைக்குரிய இலக்கணங்களில் ஒன்று எல்லாரிடத்திலும் ஒரு அன்ப பெரியவர் கூட உண்டு அவரு சின்ன பையனை கூட வாங்குவார் வாங்க தம்பி வாங்க உட்காருங்க ஒரு நாள் பேசறது அவர் அந்த பையனே ஐயா எல்லாம் வாங்கன்னு சொல்லக்கூடாது என்ன வான்னு சொல்லணும் வாரான்னு சொல்லணும் நீங்க இருங்க பேசாம நீங்க இருங்க நீங்கள் என் சொல்லுவார் ஆகவே எல்லாரிடத்திலும் பணி உடையனாக இருப்பது இருக்கிறதே அது பெருமைக்குரிய அடித்தளம் ஒன்று சரி அடுத்தது என்ன எது எடுத்தாலும் தான் என்று கூட முனைப்புக்கு சிலர் நல்ல அருமையாக உடம்புக்கானது இவங்களால தான் இந்த ஊருக்கு மின் விளக்கு வந்தது இவங்களால தான் இது ரொம்ப ஊராட்சியா இருந்தது அதை வளர்த்து பேரூராட்சியா கொண்டு வந்தது இவரால் தான் கிடையாது இவரால் தான் பேர் வந்தது பள்ளி கிடையாது பள்ளி வந்தது என்று இப்படி எல்லா பெருமைக்குரியவளா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லணும் உண்மையில சொல்லணும் பெரும் வாயு சொல்லக்கூடாது உண்மையில இந்த வெறுவாயு சொல்றது நடிப்பினால சொல்லிப்பிடலாம் அந்த உள்ளத்தோடு பட்டு சொல்வது அந்த அரை சிந்தனை முடியும் இது என்ன என்ன முழுங்க சொல்றாங்க நானா செய்றவர்கள் எல்லாம் முன்னாங்க முன்னு நின்னாங்க அதுல நான் ஒருவனா இருந்தேன் எல்லாம் ஊரார் செய்த பெருமை என்று அந்த சொல் அடித்தளத்திலிருந்து வரணும் அது தருக்கு இல்லாமல் இருப்பது இல்லாமல் இருப்பது இந்த ஒன்று இருந்தால் பெருமை வரும் ரெண்டு மூன்றாவது என்னன்னு மூன்றாவது இது கொஞ்சம் அருமையானது அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் இப்ப நம்ம சொல்ல போறது வேண்டி செய்யுதா செய்ய வேண்டியதா இருக்கு அது அது ரெண்டும் தவிர்க்க வேண்டியது இது ஒன்றும் கொள்ள வேண்டியது கொஞ்சம் பணி சிறப்பான பணியா இருக்கணும் என்ன ரெண்டு வகுப்பு சேர்த்து எடுத்த போடுது என்ன தலையா போடும் பொண்டையா போடுது அதனால அவர் மெடிக்கலி போட்டிருப்பார் பாடம் கொஞ்சம் எடுத்துக்கொண்ட அந்த செய்தியும் இப்ப அதே செய்தியை ஒரு திருக்குறளை ஒருத்தர் சொன்னார்னா நல்ல உடன்று பல நூலையும் படித்து செம்மையாக இதை நாற்பது பேரும் நாற்பது பேர் உள்ளத்திலும் சென்று தைக்க வேண்டும் என்று என்னத்தோடு சொல்லுவதற்கு பாருங்க அது அது மாதிரி இருக்கிற ஒரு தனி வேறு பிறர் செய்திருந்தால் இந்த வளர்ந்து என்ற முறையில கொண்டு பெருமை அப்படி மூன்றாவது கேட்ட அவர் சொல்லால் சொன்ன செயற்கு அரிய செய்தல் நாம் செய்ய வேண்டிய பணியை ரொம்ப அருமையாக உயர்ந்ததாக எல்லாரிடத்திலும் பணிவார்க்கொன்று தன்னுடைய தன்முனை இருக்கக்கூடாது மூன்றாவது என்ன எந்த செயலையும் பிறர் செய்வதை விட ஒரு தனி இலச்சனை தனி முதிரை வைத்த மாதிரி செய்தால் பெருமை வரும் என்று தடுமையில பெருமைங்கிற அதிகாரத்துல யார் சொத்து திருவள்ளுவர் சொத்து தான் எடுத்து பருமாறுறது பாருங்க அது ஒரு பெரிய தணிக்கலை நீங்க கல்யாணங்கள மற்ற இடங்களில் கூட பாருங்க எல்லாம் நீங்க செய்திருந்தா மட்டும் போதாது பருமாறுறவங்களை பொறுத்து தான் அந்த சாப்பாடு அது உயர்வுக்கு அவுல பெறும் எது வேணுமோ அது வைக்கிறது எது வேணாமோ கொட்டுறது என்ன பண்றது நீ இலைய பார்த்து பருமாறணும் இலையை பார்த்து யார் யாருக்கு எது விருப்பமா இருக்கோ அது முன்னே போடுது பரவல் ஒருத்தர் முன்னே சாப்பிட்டாரு வைக்கலாம் இருக்குது அது போல ரொம்ப அருமையாக வைத்து இருக்கிறார் ஆனா அதை எடுத்து பருமாறியது இவருடைய அருமை கேட்கலாம் ஒரு பையன் ஐயா இந்த மூன்று நாள் தான் பெருமை வருகிறது என்கிற அந்த மூன்று நாள் பெருமை வருகிறது என்பது எப்படி தெரியும் யார் சொன்ன எங்கள் ஊராசிரியராக இருக்கிற திருவள்ளுவரையே என்றும் எல்லாரும் சாதாரணத்துல கூட வாருங்கள் நிம்மையாகவே சொல்லி நிம்மையாகவே பேசி நல்ல மதிப்பு கொடுப்பதற்கு அது பணி வருந்தால் பெருமை வரும் இது ஒரு குரல் இன்னொன்று அந்த தருக்கு இருந்தா சிறுமை தான் வரும் அப்போ பெருமை என்பது பணிவுடைய நாதல் இன்னொன்று தருக்கிண்டி இருக்கின்றது பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் அதாவது செயற்கரிய செயல் பெருமை உடைய பெரிய என்ன செய்வாங்க அருமையானவற்றை பெருமை உடையவர் ஆற்றுவார் எதனை ஆற்றின் அருமை உடைய செயல் சொன்ன அப்ப செய்தற்கு அறியவற்றை இன்னும் ஒண்ணு இருக்கு என்ன பிறருடைய குற்றத்தை எந்த நேரத்திலும் எந்தாரணத்தை முன்னும் கொஞ்சம் கூட சொல்லக்கூட குற்றம் கூறாம சேர்ந்து இருக்க அப்படின்னு அழைச்சிட்டு அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே ருசி அது கூட அற்றம் மறைக்கும் பெருமை சீ நன்றி சேர்க்கிறதுக்கு சொல்லுவாங்க இந்த வகையில் தான் பெருமை என்ற ஒன்று வரும் அப்போ எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது அற்றமரைக்கும் பெருமை பெருமையுடைய ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் பனியுடையராயிருத்தல் செயற்க அறிய செய்தல்ரு கண்டி இருத்தல் என்று எழுதின இந்த நான்கு தான் சொன்னது அது அப்படியே புரிந்து கொண்டு ஆகவே இப்ப பெருமை பெருமைக்கு இலக்கணம் இந்த நான்கு இப்போது நாம் இந்த கூறப்படுகின்ற பெரியவர்களை பார்ப்போம் இந்த கண்ணோட்டத்தில் அளவில் பெருமை என்ற அழுத்தான அறுபத்தி மூன்று நயன் மாதத்திலும் தருக்கு என்பதே இல்லை இருந்ததா இல்லவே இல்லை இதை வைத்துக் கொண்டே நீங்க ஒரு நாள் பேசலாம் குங்குளிய கலையர் திருப்பணந்தாள் சென்றார் சென்ற பொழுது திருமேனி வளைந்திருந்தது சிவபெருமானுடைய திருமேனி அதை அந்த அரசன் தன்னுடைய சேனை மற்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த வன்மையினால் முடித்து விடலாம் நிறுத்தி விடலாம் இருந்து இவர் போகிறார் திருப்பணந்தாளுக்கு ஐயோ தெரியும் இந்த மாதிரி யானையும் குதிரையும் போட்டு இழுக்குதே திருமேனி இழுக்குதே எடுக்கக்கூடாது திருமானுடைய திருமேனியை கைத்த கட்டியா நிமிக்கிறது ஆனாலும் அவனுடைய அஞ்சு நாள் அதையும் தடுக்கல என் கைத்தல ஒரு கைத்துல கட்டிக்கிட்டு யானைகளும் குதிரைகளும் செய்ய முடியாத பணியை இதோ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யல செஞ்சாது நிமிரும் நிமிராது அவருக்கு மூலைய நாயன மாட்டார் என்ன சொன்னார் யானும் இது பெற வேண்டும் என்று பாவம் இந்த யானைகளும் இந்த குதிரைகளும் இந்த காலாட்களும் எத்தனையோ நாட்கள் அந்த திருமேனியை இழுத்து இழுத்து இழுத்து இழைச்சிட்டாங்க அந்த இழைப்பை அரியணும் பெறணும் அந்த இழைப்பை பெறணுமே தவிர பிறர் குற்ற நோயை அந்த நோயோடு சேர்ந்து நானும் நோய்வாய்ப்படணுமே தவிர நான் இதை நிமிர்த்தி விடுவேன் என்று சொல்லல சொல்ல இதற்கு அவர் யார் என்பதை தெரியணும் அருமையா குங்குளிய தூபத்தை போட்டு வறுமை வந்து ரொம்ப கடுமையான வறுமை வந்து தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கும் சாப்பாடு இல்லாமல் தாலியை கொடுத்து இதை அரிசி வாங்கிட்டு வாங்க பாவம் பிள்ளைகள்லாம் ஒரு வாரம் ஆச்சு குற்றத்தாரெல்லாம் கசப்படுறாங்க நீங்களும் கடினப்படுறீங்க நானும் கடினப்படுறீங்கன்னு சொல்லி கொடுத்து அந்த தாலியை வாங்கி கொண்டு போனவர் எது இல்ல ஒரு பெரிய குங்குளிய மூட்டை வந்தது என்ன இது புதுமையானது அருமையான கூகுலிங்கெல்லாம் இந்த தாலிய கையில கொடுத்து கூலியத்தை வாங்கிட்டு போட்டார் வாங்கி போய் கோயில அருமையா வரலாறுதான் தெரியாது அந்த அம்மா என்னன்னு கேட்டேன் இங்க தாலியை எடுத்துட்டு போனாங்க நிச்சயமா வந்து ஐயா அரிசி அரிசி எல்லாம் வாங்கிட்டு அது போல எல்லாம் என்ன பண்ணுவ ஒளிய ஒளியில காட்டின பிள்ளை எல்லாம் என்ன பண்ணுவான் எங்க அம்மா அப்பா போனாங்க வந்துடுவாரா ராஜா வந்துருவாருப்பா நீ பாரு உனக்கு நிறைய காய் எல்லாம் வச்சு சாம்பா எல்லாம் வச்சு சாதம் போடுறேன் சரி ஒரு பத்து நிமிஷம் போச்சு இன்னொருமா காணாப்பாவே தந்துருவாங்க ராஜா நீ பாருக்கு பாயசம் வச்சு வடையெல்லாம் வச்சு போடுறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு பாவம் ஆனால் அந்த திருமீனி கோயில்ல போய் அருமையா கூலி தேட்டு அப்படியே ராத்திரில அயர்ந்துட்டு இப்ப யாரு கவலை பெருமானு கவலை ஒரு குடும்பம் தனக்கே இது மாதிரி நறுமண பொருளை தூவி இந்த உடனே அருமையாக அந்த வீட்டை மூன்று மாடி நான்கு மாடியாக ஆக்கி நிறைய நெல் முதலிய பொருள்களை எல்லாம் உளவாக்கி அதே நேரத்தில் அந்த பெண்ணும் சமையல் செய்யும்படியாக செய்து இவரை எழுப்புகிறார் கோயில படுத்திருக்கிற கூலிய கலைய பால் சாதம் சாடு பட்னி திடீர்னு சாம்பார்லாம் சாப்பிட கூடாது திடீர்னு ரசம் எல்லாம் அதனால பால்சாதன்ஜா போயிட்டு வந்தார் தெரிய வீடா இருக்கு மாடி ஆகியிருக்கிறான் என்ன செய்யலாம் என்று சொல்லி கயிறை கூட்டி இருந்தால் அவர் பெரியவர் ஆகார் நாயன்மாரும் ஆரா. என்ன சொன்னார் யானும் புற்று இது பெற வேண்டும் என்று இவ்வளவு சேனைகளும் இவ்வளவு யானைகளும் பற்ற அந்த பின்பத்தை அடியேனும் பெற்று பார்க்கிறேன் என்று சொல்லி மானவன் கயிறு போட்டி கைத்த கழுத்தில் போட்டு கழுத்தினால் வருந்தலுட்ட என்று சொல்லி அந்த சருக்கு சிறிதுமில்லாமல் இருக்கிற பெருமி உடையவர் அப்படிப்பட்ட அடிவள்ளதான் இன்னும் பல அடிவளில் செயற்கை அரிய செய்தல்லாம் செயற்கு அரிய செய்தார் ஞானசம்பந்தர் அருமையா என்னைக்கோ இருந்த ஒரு தனக்கு ஒரு பெண்ணை ஒரு சிவனியை சீட்டை வைத்திருக்க அந்த பெண் பாம்பினால் இறந்துபட சரி பரவாயில்ல ஒரு அரியவருக்கு என்று வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த எலும்பையாவது குடத்தில் போட்டு வைப்போம் என்று போக ஆறாவது மயிலாப்பூர் வர அந்த எலும்பு குடத்தை போய் கோயிலுக்குள்ள கொண்டு வரலாமா வரக்கூடாது ஆதலால் ஞானசம்பந்த பெருமான் வளமாக வருகின்ற பொழுது அந்த கோயிலின் புறத்தை அந்த குடத்தை வைத்து இது அரியணின் பெற்ற அணங்கி தங்களுக்காக வைத்திருந்தேன் இது அரவு தீண்டி திறந்து விட்டது அந்த குரம்பினர் அங்கிருந்தே பாடுகிறார் மட்டித்த புண்ணையங்கானல் என்ற அருமையான பாடலை பாடி அச்சித்தல் காணாதே போதிய முறையில இதே நாளில் அருமையா பகுனி ஊத்தறத்துக்கு எப்படி எல்லாம் சமையல் பண்ணி எத்தனை போட்டு ஒரு கோடி போட்டியம்மா இது வேணுங்களா அது வேணுங்களா நீ போட்டுங்களா கேட்டி போட்டு இப்ப அதே பங்குனி உத்தர் வரும் போது நீ போவியா போமாட்டமா என்று சொல்லி பெண் வளர்ந்தது இதை விட செயற்கரிய உடம்பு அருமையா ஒரு பெண் உடம்பு ஆச்சு அப்படி செயற்கரிய செய்தும் பாருங்க போட்டு அந்த எலும்பி பெண் அல்லவா எந்த தன்னை போட்டு இன்சூல் பண்ணி அல்ல ஞான சம்பந்தர் தீவாடினு போட்டு விட்டார கவி இல்லாத பெருமயர் இப்படி இது நிறைய போலாம் அறுபத்தி மூணு இப்படி வாழ்ந்த பெரியவர்கள் நாம் இப்ப சொல்ல போகிற அறிவர்கள் அளவில் பெருமையும் அளவற்றது நாம் சொல்ல போற அறிவர்கள் எண்ணற்றவர்கள் எண்ணற்றவர்கள் அறுபத்தி மூன்று தான் என்ன அப்படின்னு ரத்தில கேட்பாங்களா கேக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க பெரிய அடியாருக்கு அடியு மூவாயிரம் பேர் சொன்னார் அதாவது ஒரு மூவாயிரம் எல்லைக்கு உட்பட்டது எஞ்சிய எட்டு தொகையடியார எண்ணிக்கை அப்பாற்பட்டவங்க பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியில் பேரு பரமணையே பாடுவார் எல்லாருக்கும் அடியேன் எத்தனை பேர் சொல்ல முடியாது அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கு மடியேன் எத்தனை பேர் சொல்ல முடியாது ஆகவேதான் அளவிலாடியார் எனவே பெருமையும் அளவற்றது நான் சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்ற அடியருடைய எண்ணிக்கையும் அளவற்றது அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இதை கூறுகிறேன் ஆனால் எனக்கு என்ன தகுதி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எடுத்துக்கொண்ட பொருள் என்னவோ மிக பெரும் பொருள் ஆனா அதை எடுத்து சொல்ல நினைக்கின்ற அடியும் எனக்கு ஒண்ணும் தகுதி இல்லாதா என்ன இருக்குதாயும் அப்படிப்பட்ட எண்ணில்லாத எண்ணற்ற பெருமை உடைய அடிவர்களுடைய பற்றி அவருடைய முழுமையாக அந்த அளவு கூட அந்த பெருமையெல்லாம் நிரம்ப சொல்ல முடியுமா உரைப்பரி இதாயினும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் சுவாமி ஆமா என்ன பண்றது உரைப்பரிதாயினும் அலையில் ஆசை தூரப்பேன் என்ன காரணம் அந்த ஆசைதான் வேற ஒண்ணும் இல்லை என்கிட்ட இருக்கிற சொத்து என்னன்னா இது சொல்லணுங்கிற ஆசைதான் எனக்கு தவிர மற்ற ஆற்றலோ அறிவோ அன்று என்று சொன்ன அப்ப இது அவ்வளோ அளவில்ரை பின்னால உந்துதான் இல்லை என்று சொன்னார் அது அதே தான் அப்படி சொன்னது என்ன சரி இப்படி சொன்னது எப்படி போன்றது ஒரு ஓமை வைத்து காட்ட போற சரி வரும் பெருமை தொண்டரம் ஒருவரும் தீர்ப்புகலு பெருமையினர் எத்தனை என்னமோ ஒரு இருபது விழுக்காடு வந்து இருக்குதுன்னு எண்பது இருக்கு சார் பெருமை அவ்வளவு இருக்குங்களாரு ஆமா இன்னொரு பத்து நாள் சொன்ன என்ன முப்பது பர்சன்ட் வந்து இருக்கு பாக்கி இருக்கு ஆகவே சொல்ல சொல்ல பெருமை இவ்ளவுதான் என்று தெரிந்து முடிப்பதற்குரியும் அப்படிப்பட்ட சரிவரும் தொண்டரம் ஒருவரும் தீர்ப்புகள் அலுற்றேன் ஒப்பற்ற பெருமையை நான் சொல்லுகிறேன் எது போல எது ஒரு ஓமி சொல்கிறார் முற்ற பெருகு தங்கடல் ஊற்றும் பெருனசை ஒரு சுங்கனைக்கும் இந்து பாரு கன்னியாமி இருக்கு ஒரு பாருங்க ஒரு சின்ன ஊற்று கடற்பக்கடற் இருக்கிற ஊற்று எப்படி இருக்குங்க முறிக்கொண்டே இருக்கும் தொட்டனை தோறு மனக்கேணி மாந்தருக்கு கட்டணை தோரும் அறிவு திருவள்ளுவர் போற போக்குல ஒரு ஊற்றையும் போட்டு தொட்டனை தோறும் மனக்கேணி என்ன பெரிய பீகிச்சிருக்குதான் சின்ன ஆளு சாதாரண ஆளு தெரியும் என்ன பெரிய கஷ்டமா இருக்குது பாவம் நல்ல ஒரு கடற்கரையில ஆத்தக்கல்ல இருக்கிறவங்க சின்ன பொடியும் என்ன பண்றீங்க தண்ணி நாங்க நோட்டு எதுக்குடா குளிக்கிறதுக்கு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பல்லிடத்துக்கு போனா தான் படிக்க படிக்க அறிவு வரும் இங்க தோண்ட தோண்ட தண்ணி வந்தது ஆமா அது போல கொஞ்சமா படிக்க படிக்க தான் அறிவு வரும் பல்லடத்துக்கு போறீங்களா எங்க போனும் அப்படி சொன்னாரு இதை விட வேற எளிமையா என்னதான் சொல்றது நான் அடிக்கடி சொது போலாம் வெறுவர்கள அது ஊ அரை நல்லா தனி பெருகர் இல்ல நீங்க நதிகள்ையாற்றி குறையலாம் கடல்ல ஊற்று அந்த ஊற்றுல தண்ணி ஊடுறது பெரிய நீங்க திருச்செந்தூர்ல முள்ள முள்ள அந்த நாடிக்கிணறு ஊர் இல்லையா அது மாதிரி அந்த ஊற்று அத வந்து ஒரு நாய் அங்கிருந்து வந்தது இந்த ஊற்று தண்ணியை பார்த்தது பார்த்துட்டு இந்த ஊற்று தண்ணியை இந்த ஒரு நாய் ஒரு ஐந்து மணித்துடிகள் எல்லாத்தையும் வத்த வைப்பேன் வெறும் தண்ணியவே உணிஞ்ச முடியாது ஊற்றை செய்யுது அது ஒரு நாய் இந்த நாய்க்கு இருக்கிற என்ன புத்தி வாயை வந்து மாடு மாடு மாதிரி ஆடு மாதிரி வாயை வச்சு குடிக்காது நக்கிதான் குடிக்கணும் அது தலை எடுத்தது நைக்கி குடிக்கணும் இழிவும் அடியார் பெருமையை இந்த கேவலம் சேக்கலான் நான் சொல்ல முற்படுவது என்ற இந்த நாய் இவருக்கு ஞாபகம் வந்தது ஏன்னா திருவாசகத்துல எத்தனை நாய் வருது நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவ நீ சொன்னார் நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாயெல்லாம் சொல்றார் நாயினுக்கு தவிசிட்டு நாயின் இருக்கே என்றான் சொன்னார் வேண்டாம் சொன்னார் ஆதலால் அந்த முன்னோர் மரபு சென்றதுனாலே இவருக்கு முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூண் பெருநசை நல்ல பெருங்கடல் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நெடுங்கடல் அந்த நெடுங்கடல் அருகே இருக்கிற ஒரு ஊற்றில தண்ணீர் வந்து கொண்டிருக்கு அதை பார்த்து ஒரு நாய் ஒரு ஒரு ஒக்கும் பெருக்கும் என்ன பூனையை எடுத்துக்கிட்டார் அவர் பூனையை எடுத்துக்கிட்டார் இவர் நாய் எடுக்க ரெண்டு நிக்கி குடிக்கிறது ஆனா அங்க என்ன ராமனுடைய பார்க்கடலையினர் ராமகாதை என்று சொல்கின்ற பெரிய பார்க்கடலை ஒரு பூசை பூசை பூனை முற்றவும் ஒரு பெடலை ஒரு பூனை குடித்து விடுவேன் என்று சொன்னால் எப்படியோ அது போலத்தான் ராமகாதையை நான் விடுத்துரைக்க மேற்கொண்டது அவர் பூனை எடுத்தார் இவர் நாய எடுத்தார் அங்க பார்க்கடலை எடுத்தார் என ராமகாதை ரொம்ப சுவையானது என்று இவர் வந்து கடல் எடுத்துக்கொள்ளல உப்பு தெரியில் ஊற்று எடுத்துக்கிட்டார் ஊற்று எடுத்துக்கிட்டார் கடல் நிறுவும் ஆகாது ஊற்று நெருங்கடலாக இருக்கிற ஊற்று அருமையா பயன்படும் எடுத்துக்கொண்டு ரெண்டு பேருமே ஒருவர் பூனையும் ஒருவர் நாயுமாக எடுத்துக்கொண்டு அவரும் தன்னுடைய ராமகாலை பாடுவதற்கு எனக்கு ஆற்றல் என்று சொன்னார் இவரும் தமக்கு அடியார் போல் கூறுவதற்கு ஆற்றல் என்று சொன்னார் இப்படி எல்லாம் சரி உடனே அப்போ இந்த அளவிலா அடியார் ஒரு சிறு தகுதியும் முயற்சி பண்ணுங்க விட்டுடுவேன் விட முடியல ஏன் என்றார் ஒரு பெரியவர் கொஞ்சம் எனக்கு ஒரு சிறு ஒரு விளக்கை காமிச்சார் அந்த விளக்கு எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே இருந்த ஆசைக்கு மேலும் துணையாகின்றது என அது என்னது எப்பற்ற பொருளின் திறப்பினால் அப்பொருட்குறை அவரும் கொள்வாரால் ஒரு நம்பிக்கை என்னைக்குமே ஒன்று சொல்லுவாங்க அது வேற சொல்லாட்டியும் சட்டியில காய்ச்சற பழக்கமே இல்லையா அனுப்பிச்சு தகுதி இல்லாத பால் சட்டி அது என்ன பால் சட்டி பால் காய்ச்சறது பால் போய் சட்டியில காய்ச்சுவாங்க அது போல இங்கே நான் பேசுவது உண்மையா எனக்கு தகுதி இல்லை நான் ஒரு நாய்தான் ஆனாலும் கூட பேசப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது அலவிலா அடியார் பெரும்புகள் செறிவரும் பெருமை திருத்தொண்டர் புகழ் ஆதலால் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பொருள் படிச்சவங்க எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்டிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ன என்ன சார் முன்னாள் அதை செய்தி கிடைச்சாரு தான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் முறையை மட்டும் கருத்தா கொள்ள வேண்டாம் எப்படி முன்ன பின்ன சொன்னாலும் சரி செய்தி வந்தால் தான் எத்தனை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு என்ற சொன்னார் திருவள்ளுவர் ஆகவே